காமிரிஷம் தம்பீவா சத்ரா பிரவச்சிவிர दुष्पूरम, कामम, ஆசிரித்திய அவங்களுக்கு ஆசைகள்லாம் அடங்கவே அடங்காது ஆசை வந்து யாருக்கெல்லாம் எல்லாம் ஞான் வச்சுக்கோ இது எல்லா குரூப் இருக்குது ராட்சஸன் ஆசுரன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார் ஆக்சுவலாக ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சொன்னதெல்லாம் ராட்சச குணம் அசுர குணம்னால் என்ன எல்லோரும் அழிக்க மாட்டான் சாடிஸ்டுவான் இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தி பார்த்து அதில் ஒரு ஆனந்தம் அடையிறோம் அல்ப ஆனந்தம் பிறரை துன்புறுத்துறதுனால இன்பம் அடையிறது சுபாவமாக இருக்குது ஜனங்களுக்கே அது இருக்குது ஒருத்தங்க கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கான்னா பொறாமையாக இருக்குது கஷ்டப்படுறான்னா சந்தோஷமாக இருக்குது நமக்கு யாராக ஒருத்தங்க கெடுதல் பண்ணிவிட்டான்னு கெடுதல் பண்ணவனுக்கு கஷ்டம் வந்து நமக்கு சந்தோஷம் வர்றது பாருங்க அப்படி வரக்கூடாது இல்லையா யாராக இருந்தால் என்ன அதனால சிலதெல்லாம் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய சொல்கிறாங்க இப்போ வந்து ஒருத்தர் ஃபிசிக்கலாக இல்லா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன சொல்கிறோம் ரொம்ப முடியாமல் படுத்திருக்கார் ஒருத்தர் என்ன சொல்கிறோம் பாவம் ரொம்ப முடியாமல் கஷ்டப்படுறார் கேன்சர் வந்து கொடுத்து டிபி என்ன ஏதோ ஹார்ட்டு ப்ராப்ளம் ரொம்ப சிரமப்படுறார் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம் அதே மாதிரி தான் இவங்களை பார்த்தும் வருத்தப்படணும் பாவம் மனசில் ஏதோ வியாதி ஆஹ் உடல் நோயை கண்டு நம்ம எப்படி பரிதாபப்படுறோமோ அதை மாதிரி மனநோயுடையவர்களையும் பார்த்து நாம பரிதாபம்தான் படணும் பாபம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்படணும் பரிதாபப்பட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை படணும் ஸ்பீடி ரெக்கவரின்லாம் சொல்கிறோம் இல்லையா ப்ரேயர்ஸ் ஃபார் ஸ்பீடி ரெக்கவரி அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்லணும் ப்ரேயர்ஸ் ஃபார் இங்கேயும் ஸ்பீடி ரெக்கவரி தான் ஆனால் ஸ்பீடின்னு நம்ம சொல்லிடலாம் இது வந்து சட்டிலாக இருக்கு இல்லையா சட்டிலாக இருக்கிற இமோஷன்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ சுலபமாக என்ன அஹதுஷ்பூரம் காமம் ஏற்கனவே படிச்சுருக்கோம் துஷ்பூரேணா நலேனச்ச ஆவத்தம் ஜானமே தேன ஜ் நோ நித்ய வைரினா காமரூபேண கவுந்தேய துஷ்பூரேணா நலேனச்ச ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தாத்மா நமாத்மனா ஜெயஹி காமரூபம் துராசதம் துராசதம் துஷ்பூரம் துஷ்பூரம்னா நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணணும்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஆ கஷ்டப்பட்டு பூர்த்தி பண்ணுற ஆசைன்னு அர்த்தம் ரொம்ப சிரமப்பட்டு அலைஞ்சு இளைஞ்சி பீஸ்ஃபுல்லாவாக நம்ம பூர்த்தி ஆசைங்கிறது வந்து நம்மளை பீஸாக வச்சுக்குமா ஆசை நம்மளை பீசஸ் ஆக்குமா பீஸ்ஃபுல்லாக வச்சுக்குமா ஆசை இருந்ததுன்னா அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் அமைதி இருக்காது ஆசை நிறைவேறின பிறகு தான் அமைதி வரும் அது நல்ல விஷயத்துக்கும் சரி மோசமான விஷயத்துக்கும் சரி இப்போ நான் இங்கேருந்து திருப்பதி போய் வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வருது இல்லாட்ட கைலாச பருவதத்துக்கு போய் கைலாச மலையை பிரதட்சிணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வர்றதுன்னு வச்சுப்போம் அந்த ஆசை வந்து ஆசையே சந்தோஷத்தை கொடுத்துருமா அந்த ஆசையே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த ஆசை நிறைவேறினா தான் மகிழ்ச்சி அந்த ஆசை என்ன பண்ணணும் சும்மா இருக்குமா உள்ளே அதுக்கு வேண்டியதெல்லாம் ரிசர்ச் பண்ண பார்க்க தோணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் எல்லாம் அதுக்கு வேண்டி பாடியை ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் மெடிசன்ஸ்லாம் வேணும் பணம் வேணும் அப்ளிகேஷன்லாம் போடணும் அப்புறம் இங்கேருந்து ட்ராவல் பண்ணணும் டிராவல் பண்ணுற போது ஃபுட்டுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும் அப்புறம் அங்கே போய் இறங்கினோன்னே அதுக்கு தகுந்த மாதிரி வெதர் கண்டிஷன் நமக்கு ஒத்து வரணும் அங்கே போய் நமக்கு எதாவது டைரியா வந்துடக்கூடாது தலைவலி காய்ச்சல்லாம் வராமல் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும் அதுதான் கஷ் காமம் கஷ்டப்பட்டுதான் அது நிறைவேது அப்புறம் அங்கே போன உடனே கைலே மலையானை போற்றி போட்டு அங்கேயும் கண்ணை மூடிடுவோம் அப்படி பார்த்து ஆஹா அப்படின்னு பருவத்தம் சொல்லி ஹிம ஹிம அந்த ஹிம அப்படி இருக்குது சூரியனுடைய பிரகாஷம் போட்டு ஜொலிக்கிறதுன்னு இப்போ சௌரியமா போச்சு டிவிலே பார்த்து ஓம் கைலே மலையானை போற்றி போற்றி அப்புறம் அங்கே போகிறதுங்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் அங்கே போயிட்டு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேயே இருக்க முடியுமா நான் ரொம்ப ஆசை ஆசையாக வந்திருக்கேன் நான் அங்கேயே இருக்க போகிறேன் நான் அப்புறம் சீக்கிரம் ஊர் போய் சேரணும்னு வந்துடும் ஒரு ஆசை நல்ல ஆசையவே நான் இப்படி சொல்கிறேன் அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் அப்படி என் வாழ்க்கையில் எப்படியாவது நான் கோடி ரூபா சம்பாதிச்சா ஒருத்தர் சொல்கிறாருங்கிட்ட சாகரத்துக்குள்ளே ஒரு ஐம்பது கோடி சம்பாதிச்சுட்டு சாகணும் சாமி புரியுறதா ஐம்பது கோடி சம்பாதிச்சுட்டு நீ செத்து போய் என்ன பண்ண போறேன் சாகரத்துக்குள்ள ஐம்பது கோடி சம்பாதிச்சுட்டு செத்து நிச்சயமாக சொல்றார் எப்படியா சாமி சாகரத்துக்குள்ள ஒரு ஐம்பது கோடி ரூபாய் சம்பாதிச்சு அதை பார்த்துட்டு சாகணும் என்ன பரம புருஷார்த்தம் அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அல்ப புத்தி ஐம்பது கோடி ஏன் யா சொல்கிற எப்படின்னு சாக நிஜமாக சொல்கிறாருங்கிட்ட சொல்கிறதுல எவ்வளோ பெரிய கான்ட்ரடிக்ஷன் தெரியும் சரி ஐம்பது கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு நான் அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடாது ஐம்பது கோடி பார்த்துட்டு சாகணுங்கிறார் பா எவ்வளோ அறியாமல் அறியாமையின் ஆழம் அவருக்கு போய் நம்ம சொல்லியாக புரிய வைக்க முடியும் ஆமாம்மா எல்லாம் நல்லது தான் முடிஞ்ச எடுத்துட்டு வாப்போ ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வா கொடு கொடுக்க வேண்டியது ம் இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் என்ன அதான் நீங்கள் சேர்த்துக்குங்க ஆ ஆமாம் தினம் வந்து வார ஒரு தடவை இது பண்ணுங்க அடுத்த வாரம் வாங்க கொடுக்குறேன் அந்த எலுமிச்சம்பளத்துக்கு எவ்வளோ ரூபா ஆச்சோ வாங்கிக்கோப்பா அது சொல்ல வேண்டியது அவன் வறுக்கி நறுக்கி நறுக்கி இங்க இப்படி போடுன்னு சொல்லலாம் இல்லாட்டி உன் தலையை சுற்றி போடுன்னு சொல்லலாம் என்ன பண்ண முடியாது தம்பமான மதான்விதாக ஆசை நிறைவேடுத்துன்னு வச்சுங்கோ அந்த ஆடம்பரம் என்ன அந்த தம்பம் தன்னை வந்து நான் அதை பண்ணி நின்னாக்கும் இதை அப்படி சொல்லி தம்பம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா தர்ம துவஜித்வம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அதாவது புண்ணியம் பண்ணதை டமாரம் அடிச்சுக்கிறது பண்ணின புண்ணியத்தை டமாரம் அடிக்கிறது அது டம் தம்பம்னு ஆடம்பரம் எல்லாம் சேர்த்துக்க வேண்டிதான் மான மத மானம்னா என்ன தற்பெருமை மத மதன்னா கர்வம் உடையவர்கள் தம்ப மான மத அன்விதாக அதனால் என்ன பண்ணுவார்கள்னா அசத் கிரகான்னு மோகாத்து கிரஹீத்வா ரொம்ப படிக்காமல் ஏதோயும் தனக்கு தெரிஞ்ச கோணத்தில் அசத்தான விஷயங்களெல்லாம் கிரகிச்சு மோகாத்து தம்பமா தம்பமான மதான்விதாக அவரை இவர் இன்னொரு அர்த்தம் வேறு ஒன்று சொல்கிறார் அதர்மம் பண்ணினாலும் தான் தர்மம் பண்ணுறோங்கிற எண்ணத்துக்கு தம்பங்கிறார் முதல்ல என்ன சொன்னார்னால் தர்மத்தை பிரகடனம் பண்ணுறதுக்கு அதர்ம் தம்பம்னார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அதார்மிகேபி ஆத்மனஹா தார்மிகத்வாபனம் தம்பா அக்கிரமம் பண்ணினாலும் நான் ரொம்ப ஒழுங்கானவன் பொய் சொல்லிக்கிறது அதுக்கு பேர் தம்பம்னார் தம்பா அபூஜ்யத்துவேப்பி ஆத்மனா பூஜ்யத்துவ கியாபனம் மானக நான் மரியாதைக்குரியவன் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிறது அது மானஹா அனுத்கிருஷ்டத்துவேப்பி ஆத்மனா உத்கிருஷ்டத்துவ ஆரோப்பா மகத அவதீரணாஹேது மூணு சொல்கிறாரு அதாவது தான் தர்மம் பண்ணலான் பண்ணாட்டாலும் பண்ணின மாதிரி காமிச்சுக்கிறது தம்பம் தனக்கு தகுதி இல்லாட்டாலும் தனக்கு என்னமோ தகுதி இருக்கிறதா நினச்சிக்கிறது மானம் தான் தாழ்ந்தவனாக இருந்தாலும் தன்னை ரொம்ப உயர்ந்தவனாக நினச்சிக்கிறது தாழ்ந்தவனா என்ன படிப்போ இதுவோ மற்ற விஷயங்கள்ல இருந்தால் கூட தன்னை பெருசாக நினச்சிக்கிறது கற்பனை பண்ணுற விஷயம் வேறு கற்பனை பண்ணுறது சாதாரணமாக என்ன சொல்லுவோம் நீ உயர்வாக உன்னை நினச்சிக்கோ அப்படின்னு நினைக்க சொல்லுவோம் நீ யாரையும் தாழ்வாக நினைக்காது உன்னை உயர்வாக நினச்சிக்கோம்போ பிறரை தாழ்வாக நினைத்து தன்னை உயர்வாக நினைப்பது தவறு எல்லோரும் உயர்ந்தவர்கள்னு சொல் யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது ஆனால் அதனால தான் பாரதியார் சொல்லிட்டார் உயர்ச்சியும் சொல்லாதே தாழ்ச்சியும் சொல்லாது குலத்தாழ்ச்சி உயர்ச்சி குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாபம் உன் குலம் தாழ்ந்தது இவன் குலம் உயர்ந்ததுன்னு சொல்வது பாவம் அப்போ சொல்கிறது பாவம்னா நினைக்கிறது மாத்திரம் என்னவா ஆக இவர்கள் அடுத்தது என்னதுன்னா அசுச்சிவிரத்த அசுச்சிவிரத்தாகனா என்னன்னா கல் குடிக்கிறது மாம்சத்தை சாப்பிட்றது சாப்பிட்றத ஏற்கனவே பழக்கத்தில் வீட்டில் சாப்பிட்றவங்களா இருந்தால் அது விஷயம் வேலை அதை பற்றி நான் சொல்லலை அதுக்குன்னு அலையிறது அவன் என்னவோ கடையில் போய் கண்டு என்ன மாம்சம் போடுறான்னு யாருக்கு தெரியும் தர்மம் அதுலேயும் தர்மம் இருக்கே சில பேர் நாங்கள் பன்றி மாம்சம் சாப்பிட மாட்டோங்கிறோம் ஆனால் மாட்டு மாம்சம் சாப்பிடுவோங்கிறோம் மாட்டு மாம்சம் சாப்பிட்றவனை வந்து பன்றி மாம்சம் சாப்பிட்றவன் பழிக்கிறான் உலகத்தில் இதெல்லாம் நடக்கிறது ஆஹா அச்சுச்சி விரதாக ஆனால் மத்திய மாம்சாதி விஷயானி விரதானி ஆஹார நியமாகா பூஜனை நியமாகாவா ஏஷாம்தே இது ஒரு குரூப் இருக்குது தான் சொல்கிறார் ஏன்னா இதில் நிறைய வெரைட்டி இருக்குது சில ரொம்ப மோசமாக இருக்குது மிடில் இருக்குது இப்படி இருக்குது பூஜைங்கிற பேரில் நிறைய ம மாம்சத்தையும் வச்சு கடவுளுக்கு நெவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது அசுச்சி விரதா அப்படிங்கிறார் எல்லாம் தாமச பூஜைகள் பின்னாடி வரப்போகிறது அதையே நியமமாக வச்சுன்னு கை எவ்வளவு பண்ணாலும் இந்த ஆசையை பூர்த்தி பண்ண முடியாது ஏழு ஜாடி தங்க கதை தான் ஆஹ் அவிவேகாத்து அசத்கிரஹான் அசத்கிரஹான்னு அர்த்தம் எல்லாம் வாழ்க்கைக்கு பயனில்லாத விஷயங்களை எல்லாம் கிரகிச்சு கொண்டு அறியாமையினால் இப்படி அவர்கள் பிரவர்த்தே ஆஹ தம்பமான மத அசுச்சிவிர துஷ்பூரம் காமம் ஆசிரித்த மோஹாத் அசிரியன் கிரீவ் பிரவர்த்தே இன்வய அது இப்படி படிக்கணும் தம்பமான மதன்வி அசுச்சிவிர ஆபம் மானம் மதம் இவர்களோடு இவைகளோடும் அசுச்சி விரதத்தோடும் கூடியவர்களாய் ஏன்னா விரதம்னு வந்திருக்கிறதுனால கூடியவர்களாய் நிறைவு செய்ய முடியாத ஆசையை சார்ந்திருந்து பகுத்தறிவின்மையினால் சரியான பகுத்தறிவின்மையினால் தீயவைகளையெல்லாம் பற்றி கொண்டு செயல் புரிகிறார்கள் பிரவர்த்தன்தே வாழ்க்கையை நடத்துகிறார்கள் அடுத்த ஸ்லோகம் இதெல்லாம் ஞாபகம் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இத்தனையெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்னு சொன்னால் இதில் ஏதாவது நம்மள்ட இருந்தால் ரிமூவ் பண்ணணும் அதுக்காக சொல்கிறேன்